தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பண்ட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று வீரப்பாண்டிய கட்டப்பூமனை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் இவருடைய முன்னோர் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் ஆந்திராவில் உள்ள பெல்லாரி மாவட்டத்திலிருந்து பாண்டிய நாட்டில் உள்ள சாலிக்குளம் என்னும் ஊரில் வந்து குடியேறினார் அவர்களில் ஒருவர் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த ஜக வீர பாண்டியன் என்பவனிடம் படைத்தலைவராக இருந்தார் அம்மன்னன் வாரிசு இல்லாமல் இருக்கவே அவருக்கு பின் அரசுரிமை ஏற்றார் இந்த பரம்பரையில் தோன்றியவர்தான் வீரப்பாட்டே கட்டப்பொம்மன் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரஸ் உட்பட்ட மதுரை மன்னன் விஸ்வநாத நாயக்கர் ஏற்படுத்திய பாளையம்பட்டுகள் மதுரை நாயக்க அரசுகளின் மேலாண்மையில் செயல்பட்டன எனினும் பாளையக்காரர்கள் உள் விவரங்களில் தலையிட்டனர் அதன்பின் முகமதியார்கள் ஆங்கிலேயர்களின் கை ஓங்கியது ஆர்காட்டு நவாப் முகமது அலியுடன் சேர்ந்து கொண்டு ஆங்கிலேயர் அரசியல் பொருளாதார ஆதிக்கத்தை தென்னகம் முழுவதும் விரிவுபடுத்த விரும்பினார் ஆங்கிலேயரை திருநெல்வேலி பாளையக்காரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கட்டப்பம்மன் தலைமையிலும் இராமநாதபுரம் மதுரை பாளையக்காரர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள் தலைமையிலும் கிளர்ந்து எதிர்த்தனர் ராமநாதபுரத்தில் ஆங்கில ஆட்சி தலைவராக இருந்த ஜாக்சன் தலைக்கணம் கொண்டவன் மிக்க தந்திரம் நிறைந்தவன் ஆங்கிலேயருக்கு செலுத்தி வந்த வரியை சிறிது காலம் கட்டப்பொம்மன் கட்ட தவறினார் இதை காரணமாக வைத்து கடுமையான சொற்களால் தன்னை சந்திக்க கட்டப்பொம்மனுக்கு ஜாக்சன் அழைப்பு சந்திக்க வந்த கட்டப்பொம்மனை இருபத்தி மூணு நாள்கள் அழகழித்தான் மேலும் சந்திப்பின் போது நயவஞ்சகமாக அவரை கைது செய்ய முற்பட்டான் கட்டப்பம்மன் பலரை தன் வாழு கிரைகாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பினார் சென்னை ஆளுநர் ஜாக்சனை பதவி நீக்கம் செய்து கட்டப்பொம்மன் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை நீக்கினார் புதிய ஆட்சித்தலைவர் உளு சிங் கட்டப்பொம்மனை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முயன்று தோற்றார் சென்னையிலிருந்து ஆங்கில அரசு முன்கூட்டியே முடிவு எடுத்து திட்டமிட்டபடி ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு செப்டம்பர் ஐந்தில் ஆங்கில படைத்தலைவன் பானர்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திடீரென்று தாக்கி முற்றுகையிட்டார் இரண்டு நாள் முற்றுகையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தகர்க்கப்பட்டது கட்டப்பம்மனும் அவரது நெருங்கிய உறவினர்களும் எட்டைபுறம் படை வீரர்களிடமிருந்து சிவகங்கை வழியாக தொண்டைமான் நாட்டு எல்லைக்குள் நுழைந்து கலியப்பூர் காட்டில் ஒளிந்திருந்தனர் ஆங்கிலேயர் மேலாண்மைக்கு கட்டுப்பட்ட புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமன் ஆங்கிலேயர் இட்ட கட்டளைப்படி கட்டப்பொம்மனை தேட முற்பட்டார் கட்டப்பொம்மன் அவருடைய தம்பி ஊமதுரை உறவினர் மூவர் மெய்க்காவலர் இருவர் உட்பட ஏழு பேரும் கலியப்பூர் காட்டில் மறந்திருப்பது துகி சர்தார் முத்துவை ரவ அம்பலக்காரரால் காட்டி கொடுக்க கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறில் பாடர்மன் கட்டப்பொம்மனை கயத்தாற்றிற்கு கொண்டு சென்றார் ஒரு போலியான விசாரணைக்கு பின் மறுநாளே கயத்தாற்றில் இருந்த பாழடைந்த உத்தரவிட்டார் பலரும் பார்க்க ஒரு புளிய மரத்தில் தூக்கிடப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் தம்பி ஊமத்துறையை காண வேண்டுமென்று அவரது கடைசி விருப்பம் நிறைவேறவில்லை வீரம் ததும்ப தூக்கு கயிறு தாமே கழுத்தில் மாட்டிக்கொண்டார் கட்டப்பொம்மன் சிறந்த போர் வீரர் சுதந்திர உணர்வும் தாய்நாட்டு உடையவர் கட்டப்பொம்மன் சரித்திரம் தமிழ்நாட்டில் பட்டியல் தொட்டிகளில் எல்லாம் நாடகமாக நடிக்கப்பட்டு மக்களிடையே சுதந்திர ஆர்வத்தையும் வீரத்தையும் ஊட்டியது ஆனால் நாம் வீரப்பாண்டிய கட்டப்பொம்மனை வணங்குவோம் அப்படி அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம்